அப்படின்னா அகப்போர் செய்து கொண்டிருப்பவன் வெற்றி பெற்றவன் அவன் தீரன் போரில் பெரிய போர் அகப்போர் தான் புறப்போரில் ஈடுபட்டவன் வீரன் பேர் அவளுக்கு வெற்றி வந்தாலும் கூட அகப்போர் செய்யலாம் அவன் சாந்திக்கிற துக்கம் தான் இதே உத்தரமான போராட்டம் சொல்லப்படுது அல்ல ஓது சாதன சம்பத்தியே உள்ளவாறு உற்ற வீரன் தீரிலா ஆன்மரூபம் திகழவே உணர வேண்டி குற்றமில்லாத ஆன்மோடைய ஆத்மாவிலே எந்த குற்றம் கிடையாது அதன்மலம் அமலம் என்றெல்லாம் பேரது கொண்டு அப்படிப்பட்ட தீரிலா ஆன்ம ரூபம் திகழவே உணர வேண்டி விளங்குமாறு அறிய விரும்பி யாதுமே உணர்ந்து இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு சாஸ்திர பிரமாணங்களை வைத்துக்கொண்டு தன்னை எய்தினோர் பவபந்தத்தை ஊர் எப்படி இருக்கார் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சு அனுபவத்தில் கொண்டு வந்தவர் அதே குருவானவர் பவபந்தத்தை இந்த பிறப்பாகிய கட்டை கோதர தீர்ப்பவனான குரு குற்றம் இல்லாமல் மிச்சம் இல்லாமல் இல்லாமல் அர்த்தம் கோதனா குற்றம் என்ன குற்றம் சந்தேகபுரன் தான் குற்றங்கள் சந்தேகம் இல்லாமரு செல்லல் வேண்டும் குருவை நோக்கி போனோம் அர்த்தம் அதிகாரி பொறுத்து ஐஸ்வர் கூட்டி இருக்கிறான் இப்ப மந்த மந்த குருவா கிடைக்கும் காசு கனையா ரூபாய் சரபால கிடைக்கும் கடைக்கு போய் ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் பத்தாயிரம் ரூபாய் சேர வேணுமே சே அப்படி போல மந்தமான அதிகாரிக்கு அதோட பவராக இருக்கும் பகட்டா இருக்கும் தண்ணீர் பட்டா போயிடும் அப்படி போல எத்தனையோ காசு சரக்கு இருக்கு அப்படி போல இங்கேயும் அதிகாரிக டைம் குரு கிடைக்கும் அதனால கோதர தீர்ப்போனான செல்லல் வேண்டும் அப்படி அவன் குருவை தேடி போகணும் இன்னொரு விஷயம் சில பேர்களுக்கு குரு இவர்களே வர்றது உண்டு பரிபாக்கத்தை பொறுத்து இப்ப ராமகிருஷ்ணர்கள்னா அவரை தேடி வந்தார் அதை இருக்கு சிலத்திரியா பரமேஸ்வரர் அந்த அம்மா வந்து போ நீ சீ பக்தனுக்கு சொல்லுன்னு அங்கேயே அனுப்புகிறார் ரெண்டு விதம் உண்டு இப்போ செல்வந்தர்கள்லாம் டாக்டர்லாம் வீட்டுக்கே வர சொல்லலாம் வேலை என்ன பண்ணுறாம்ப காத்திட்டு இருக்கணும் யோசி நிற்கிறோம் நான் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை ஏன்னு பேசலாம் போல் வந்து டாக்டர் வந்து ஏன் இங்கே வசதி வாய்ப்பு இருக்கு அப்படி போல தீவிரமான பக்தவர்களுக்கு குரு இங்கே கொண்டு சேர்த்துறோம் ராமஷ் அப்படியே சேர்த்துனார் அது போல அந்த விதமெல்லாம் உண்டு பொதுவாக தேடி போறதான் கருத்து அது பொது கருத்து தேடி குரு வரதான் யாழ் தேசம்தான் அப்படிங்கிறது கருத்து கோதர தீர்ப்பவனான குருவிட செல்லல் வேண்டும் என்று அந்த சார சம்பத்து இப்போ அதே இதுல எல்லாத்துக்கு வருவதில்லை இவனதி காரியானோன் இந்திரி எங்களாலும் பௌன தெய்வங்களாலும் பௌத பௌதிகங்களாலும் தவணம் ஒன்று அடைந்துடைய சைத்யா புழுப்போல் வேண்டி பௌமரு ஞானதீர்த்தம் படிஞ்சத பதறினே தீவிர அதிகாரி புழு போல் அப்படி என்ன ஆனா தீவிர அதிகாரிக்கு சொல்றாங்க வெயில் சுடிக்கிறது பாருங்க அப்படி போல சம்சாரங்களை சுடிக்கணும் அந்த மனசு எங்கெல்லாம் ஒருவர் இருக்காரோ அப்படின்னு போறோம் இன்னும் திசா சொல்லுவாங்க தலைமையில் நெருப்பட்டு கிட்ட நீரையே பாட்டு எங்கேயா தண்ணீருக்கு அமைக்கலாம் போவான அப்படியே இடையில எந்த போக பாக்க இருந்தானு ஏற்க மாட்டான் அவன் கதையில் பற்றிக்கிட்டு ஆத்திரோ போகலாம் வாங்க எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு போங்க அப்படின்றது அவர் அல்ல அருமையான சாப்பாடு அப்படிங்கிறான் அவனுக்கு அது காதல் விழுமா அப்போ எங்க ஆறு எங்கே தண்ணி இருக்க முழுகணும் பத்தி அறியல அப்படி போல தீவிரமா உலகம் போவாங்கண்ணா அப்படின்னு கருத்து ஆகவே இதெல்லாம் சாஸ்திரங்களில் விசாரமாக சொல்லப்பட்டு இந்த மாதிரி போய் சேர்ந்தாக்க அவங்க திடமும் ஞானம் அடையலாம் மந்தமா இருந்தால் கூட அவங்களும் காலம் சேவை பண்ணி தீவிரமடைந்து முன்பாக சொல்லிருக்கு அப்படியே அடையலாம் அதுக்கு செயல்பட்டவர்கள் இருக்காங்கன்னா தரமாறுறதுதான் அவங்க அதாவது இக்கரை இக்கரை போவாங்க வருவாங்க இது இருக்கிறதா செய்யும் அதுக்கு ஒரே சொல்ல முடியாது என்ன எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ புண்ணிய பாலம் செஞ்சு மனபரிபாகம் ஓரளவுக்கு அடைஞ்சிருக்கு அப்புறம் அவங்க இத ஜென்மத்திலேயே தீவிரமான முடியுமா முடியாது கல்விய எடுத்துக்கோங்க ஒரே வகுப்பு தான் ஒரே வகுப்புல படிக்கிற எல்லா பிள்ளைகளில் ஒருத்தனை பெயில் ஆறாங்க என்ன காரணம் ஆரம்பிக்கிறான் பெயில் ஆறாம் என்ன செய்யணும் மீண்டும் படிக்க வேண்டிய படிக்க வரைக்கும் ஒரு நாலு பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஞான மார்க்கத்திலும் இது எத்தனை ஜென்மங்கள்ல பக்குவம் அடைந்த மனசோ அந்த மனசானது இப்போ கொஞ்சம் தீவிரமா இருக்கலாம் இப்ப இன்னும் தீவிரம் பண்ணணும் தான் பணத்தா வேணும் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னு சொன்ன அப்புறம் மந்தமா இருக்கு தீவிரமா இருக்குங்கிற பிரச்சனை இல்லை அப்படிங்கறது சுருதியே முதல் மாணத்தால் சொல்லி சொல் சொல்லியதித்து பரவிய பாவமற்று பட்டலாம் அற்றோனாகி தர்ம வேட்டாகி மறுவிட வன்னி போல பாட்டு இருக்கு அப்புறம் சுருதி பிரமாணம் தான் எடுத்துக்கணும் ஒவ்வொருவரும் அவரவர்கள் கருத்தை வலியுறுத்தக்கு மூல் காட்டியாகணும் அது யாரா இருந்தாலும் சரி லவ்யமான சரி ஆசிரியம் இருக்கான் கடவு இல்லையா எப்படியா நீ கண்டுபிடிச்சேன்னா எங்க தலைவர் சொல்றாரையா தலைவர் காட்டணுங்க தலைவர் கேட்டா என் தடவை சொல்லுங்க சொல்லுது காரணம் அவன் அப்படி பார்த்துவாங்க ஒவ்வொன்றும் பிரமாணம் காட்சி ஆகணும் வைத்திய நூல் வைத்திய நூல் டாக்டர்னா எல்லா வியாதியும் அனுபவிச்சோங்களா சொல்லுங்களா கை தெளி கால வெள்ளிக்காதீங்க எல்லா வந்து அனுபவிச்சு கொடுக்குறாங்க அது எளிது இருக்கு இந்த மருந்து இந்த வியாதி கேட்கும் அது கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க நோயாளிகள் சொல்றேன் நோயாளிகள் அனுபவம் பாருங்க இது பரவாயில்ல என்ன அவன் அடுத்தவங்க தைரியமா சொல்லலாம் இது வாங்கிட்டு போங்க சுமாரா இருக்கும் அப்புறம் இதை பார்த்துட்டு அப்ப இன்னும் இருக்கு பவர் உள்ளதா இருக்கு அப்படி சொல்ல முடியும் அவங்க அப்ப என்ன அர்த்தம் பிரமாணம் தனக்கு முன்னே இருக்கின்ற மோ அனுபவமோ வைத்து தான் ஒரு காரியம் செய்யணும் அதே போல் எங்கேயும் சுருதி பிரமாணம் சுருதி என்ன வேதம் தான் வேதம் உபனிஷத்துன்னு அர்த்தம் உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிரமாணம் அதான் சொல்ல சுருதியே முதல் அதான் மேன்மையாக மானித்து என்ன பிரமாணமாக கொண்டு சொல்லியது ஐ காணித்து அது சொல்லப்பட்ட அது அதான் பிரமாணமாகக் கொண்டு இருக்கு உலகப் பட்டு முன் நடக்க மண்ணு தென்னு பொண்ணு அதெல்லாம் விடுத்தவனாகும் குருநாங்க எல்லாம் அற்றவனாகி பிரமவித்தாகி வித் என்ன அறிவு அறிந்தான் பிரமத்தை அறிந்தவனுக்கு பிரம்ம வித்தான் நாலாம் உடையவன் பிரம்மவித்தாகி அந்த பிரம்மே சார்ந்து பிரம்மத்தை அறிந்தவன் மட்டுமல்ல பிரம்மத்தோடு ஏகத்தை அடைஞ்சிருக்கான் ஏகத்தன் பேரு எப்படி இருக்கான் காட்டம் அறிவிய வன்னி போல மாசா சாந்தனாகி விரகுல தீ இருக்கு அது வெளிப்படும் போது அது விறக சொல்லுது எரிக்கப்படி என்ன வாழ்ந்தது விறகு போல தீர்ந்த பிறகு தானே அமைஞ்சிருது சாந்தமயிடுது அப்படி போல அந்த கரணத்தில் விறகு இருக்கு ஆத்ம ஞானம் கிளம்பும் போது அந்த கிளம்பி கிளம்பிக்க அந்த தீய சக்தியில எல்லாம் எரிக்கிது ஆத்மயானம் எரிச்சிட்டு மனசாந்தி அடைது பரிபூர்ண சாந்தி அது வரைக்கும் சாந்தி கிடையாது விரவு கொஞ்சம் இருந்தாலும் கூட அது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கிட்டே இருக்கணும் ரவ்வூடுதான் ஆடிக்கிட்டே இருக்கும் அது சாப்பிட்டு முடிஞ்சாடுதான் சாந்தி அடையும் அப்படி போல இந்த மனசிலையும் சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ சருக்கு பிரமானந்தான் பிரார்த்தையா முத்தி அடைகிற ஒரு சஞ்சல் விருது தான் செய்யும் அந்த சஞ்சலம் உற்றவஞ்சவனும் அந்த ஜலஞானி அவன் தான் சிவத்திய பரமேஸ்வரர் ஞானின்னு ஒரு காட்டம் மறுிடாத வன்னி போல அக்னி போல அந்த மாசரை குற்றம் இல்லாமல் சாந்தனாகி இன்னும் அடுத்த வாழ்ல முடியுது காரணம் ஜாது மிந்தி கருணை வாரிதியேயாகி பாரினி தன்னை பற்றி பணிந்த சாதுக்களுக்கும் உரணாபந்து ஆகி பொருந்திய வாசாண்டனை சேரலு தண்டினோடு சீடன் சேழிக்க வேண்டும் முடிக்கிறார் காரணி மாசர சாந்தனாகி இருக்கிற அவர் காரணமில்லாது என்றார் காரணம் யாது நின்று கருணை வாரதியை ஆகி சில பேர்கள் பிரிய வைக்கிறது பிரதிபகார கருதி தான் பிரி வைப்பாங்க ஒன்று கூட பிரியம் இருக்கே அன்பு அன்பு அப்படிங்கிறது சாமான நிலை கருணைங்கிறது மேல்நிலை அதாவது பல்வேறு இடத்துல கூட அன்பு வைக்கிறதுக்கு அது மேல்நிலைன்னு பேர் அது கருணையின் பேர் எந்த ஒரு பிரதிபகாரம் இல்லாமல் பயன் கருதாமல் அனுகுலம் பண்ணும்போது அது கருணையின் பேர் பிரதிபகாரம் கருதி செய்யறதற்கு அது அன்புதான் ஆனாலும் கூட அது குறைந்த நிலை உள்ளது வரியார்கொண்டு ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறிய தீர்ப்பை நிறுவனம் இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோம் பண்ணுவா பண்ணுவோன்னா வாங்கிட்டு போயிடுறான் அதான் உண்மையான ஈகைங்கிற மட்டும் எல்லாம் மற்ற தெரிஞ்சவங்களுக்கு சிறந்தக்காரங்களுக்கு மற்ற அதிகாரிகளுக்கு இல்லை கொடுக்கிறோம் இல்லை அதெல்லாம் குறிய தீர்ப்பை ஒரு பயண கருதி செய்யறது இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் ஒரு பயனை கரை செய்கிறத உடைய உரிமையான ஈகை ஆகாது அது முழு புண்ணியம் அதுக்கு தான் இதுக்கெல்லாம் அப்படி இல்லை ஓரளவுக்கு புள்ளியம் இருக்கலாம் இப்போ வேலை காலத்துல ஏன்னா அவன் சந்தோஷமாக இருக்கான் நல்ல வேலை பார்க்கறதும் கொடுக்குறான் இல்லை கொடுக்காமா இல்லைன்னா அவனுக்கு செய்ய மாட்டேங்கிறான் அதை கொடுத்தா என்ன அர்த்தம் கொஞ்சம் புண்ணியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா கொடுக்குறத கொஞ்சம் புண்ணியம் இருக்கு இருந்தாலும் முழு புண்ணியம் கொடுக்கறது முள்ளபெண்ண தெரியாதவனுக்கு ஏழைக்கி கொடுக்கறது அது முழுப்புண்ணியம் பணக்கார அவன் போனான் தர்மம் ஏழை இல்லை ஏழைன்னா என்ன அர்த்தம் பொருள் இல்லாதவன் அர்த்தம் ஒரு அர்த்தம் அறிவு இல்லாதவன் ஏழைதான் ஏழைன்னா அறிவாந்த அர்த்தம் அறிவு இல்லாதவன் ஏழைதான் பொருள் இல்லாத ஏழை தான் ஆனால் அவன் தானே பணக்காரன் கேப்பான் வந்து எனக்கு பணம் கொடுன்னு கல்வி உள்ளவன் கேட்பான்னா கல்வி என்ன இல்லைன்னு சொல்லுவான் இல்லாதவன கேட்பான் எதுல எந்த தெரியலையே அவன் ஏழை அவனுக்கு பிரதிகாரம் கருதாம சேர்ந்து அது பெரும் புண்ணியன்னு பெறும் அதனால லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு அதே போல இங்க குருநாதர் சிச்சூடு சேர்றாங்கன்னா சிச்சூலை கொண்டு நம்ம லாபம் வசூல் பண்ணி மடம் கட்டுவோம் அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது இருக்கு தெரியும் சேரா தகுதி இருக்கா தெரியுது கேப்போம் கோய்த்து அப்படித்தான் யார் போனாலும் தெரியும்மாங்க அப்புறம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாள் இருந்து பார்த்து இவனுக்கு பிடிச்சா இருக்கா இவனும் இன்னும் போடி போயிடலாம் எந்த கஷ்டம் கிடையாது அங்கே உடனே எல்லா வசியும் பண்ணி கொடுக்க மாட்டான் ஒரு சாதாரண பிடிச்சாரமாக அனுப்புவாங்க ஆரம்பத்தில் உள்ள கேட்க மாட்டான் உலக இல இலை போட மாட்டாங்க வெளியே தான் போடுவாங்க அவர் கூட்டத்தில் பெருக்கிறது சாணி எழுதுறது தான் கொடுப்பாங்க இது நான் வீட்டில் எவ்வளோ கௌரவமாக இருந்தால் இங்கே வந்து வேண்டாம் அப்படி அந்த அபியாசம் வர்ணமங்களுக்காக ஆரஞ்சு செய்யறது அப்படி கொஞ்ச நாள் ஆனவருதான் கேட்பாங்க எப்படி இருக்கான் அப்படின்ட்டு எல்லாரும் பாக்குறான் ஒண்ணு கௌரமா கௌரவ பாக்கறது இல்ல அப்படியா பாட வைப்போமா பாட வைப்பாங்க அதனால இங்கே கருணை வாரிதன் சொன்னா வாரிதான் சமுதிரம் கருணையே கருணா வடிவம் கருணா சமுதிரம் காரணம் இல்லாது எந்த காரணம் எதிர்பார்ப்பில்லை ஞானம் மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன் பொய்ப்பொல்ல எதிர்பார்ப்பாக்கலாம் லௌகிகத்துலதான் குருமாரி எதிர்பார்க்கறது சம்பளம் அப்புறம் ஏதாவது உதவிகள் பரிசுகள் எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்க்க தேவையில்லை சாகர வரைக்கும் அமைச்சு வச்சிருக்க அது போய் நடக்குது என்ன ஒருத்தர் எதிர்பார்க்கறது அப்படிங்கற திடம் உண்டு சொல்லு காரணம் யாதும் இன்றி கருணை வாழதியே ஆகி பாரினியில் தன்னை பற்றி பணிந்த சாதுக்களுக்கு துக்க நிபுத்த ஆனந்த பிராப்திக்க விரும்பி வந்து பணிகிறார்களோ சாதுக்களுக்கு சாதுக்கள் சத்துவணத்தோட சாதுன்னு போயிரு பூரண பந்து வாங்கி அப்புறம் சொந்தக்காராயிர சொந்தகாரே முழுமையான சொந்தக்காரவர் தான் பூரண பந்து வாங்கி பொருந்திய ஆசான் தன்னை அடிப்பட்ட குணங்களோடு பொருந்திருக்கின்ற ஆசானை ஆசுவன்னா பற்றோர் அர்த்தம் ஆசான் பற்றி அர்த்தம் சேலஉற்று சண்ணாகதி அடைந்து அன்பினோடு சேவிக்க வேண்டும் பிரீதியாக செய்யணும் என்ன வந்து மாட்டிக்கிட்டே சாண்டியா இருக்கிட்டேன் தொல்லையா இருக்கப்பா எப்படப்பா போலா இருக்கே அப்படி சொல்லக்கூடாது எப்படி ஞாபகம் வரும் அதுக்காக அன்பனோட சீடன் சேவிக்க வேண்டும் என்று குரு இலக்கம் சொன்னார் என் அடுத்தது முப்பத்தி ஒன்பதுலிருந்து நாற்பத்தி ஏழாம் பாட்டு வரைக்கும் சீடன் குரு சந்நிதியில் அடக்கத்தோடு வினவல் வேண்டும் என்றால் இது எப்படி பேசி ஞானம் அடையணும் அது முறையெல்லாம் சொல்லிக் கொள்கிறார் வணங்கி செய்தே மெத்தவும் தன்னிடத்தில் மெய்யரோள் மேவா நின்ற உத்தம குருவை நோக்கி உணர வேண்டியதே எல்லாம் புத்திமா நானசீடன் போற்றியே வினவல் வேண்டும் முன்னிறை இந்த அத்தியாயத்துக்கு பக்தியால் வணங்கி செய்த பலவித சேவையாளே அட்டாங்க அதாவது சிராங்க சிட்டாங்க பஞ்சாங்க அட்டாங்கம் சொல்லக்கூடிய சௌரிய நமஸ்காரங்களை செய்து வணங்கி பிரிதியோடு செய்து பலவித சேவையாளே அவர் எந்தெந்த சேவை சொல்றாரோ அதை செய்ய சொல்றாரோ அதெல்லாம் செய்து எந்த மனோபாவங்கள் மாறுதல் இல்லாமல் மெத்தவும் தன்னிடத்தில் மெய்யருள் மேவான் என்ற அப்படி செய்யும் போது அவர்கள் கிருவு ஏற்படுகிறது தீர் பரவாயில்லை சொன்னபடி கேட்குறான் பையன் அப்படின்ட்டு சொல்ற சொன்ன சொன்ன சுவாமி அனு அந்தான் அடங்கியிருத்தியான் அறிந்த பெண் செறிஞ்ச மன்ன பக்கும இருக்கிறவனுக்கு அப்படின்னு உதயம் பண்றாரு அப்படின்னு போகுது அப்படி போல இங்கே பத்தியால் வணங்கி செய்த பலவித சேவையாலே மெத்தவும் தன்னிலத்தில் மெய்யானின்ற உத்தம குருவை நோக்கி அப்படி செஞ்ச பிறகு அத்தகைய மேன்மை பொருந்திய குருநாதிரை அதாவது குகார மஞ்ஞான குகார ஞானம் ஞானத்தில் அஞ்ஞானத்தை போக்கூட குருவாவாறு சொல்லப்படுது அத்தகைய குருவை நோக்கி உணர வேண்டியதை எல்லாம் அவன் எதையை தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் முற்றுமை புத்திமான சீடன் போற்றியே வினவல் வேண்டும் ஞானம் அடையக்கூடிய புத்தித்தன் உள்ள சேடனானவன் பக்குவமாக எப்படி கேட்கணுமோ அது மாதிரி முறைகள் கேட்டு வினவல் வேண்டும் இப்படியெல்லாம் கேட்கணும்ங்கிற முறையை சொல்றார் அடுத்த பாட்டு தொடரும் நாதனின் சரணம் போற்றி நல்லரு கடலே போற்றி பாதமே பனிந்தோருக்கு பந்திவே பவமாம் பௌவம் கோதனின் வீட்டியாலே கொண்டு மேலே வைப்பாய் இது முதல்லுமா சொல்ற தலைவனே நின் சரணம் போற்றி இவர் திருவள்ளிக்கு நமஸ்காரம் நல்லருள் கடலே போற்றி அருட்கடல் அந்த கடல் உப்பு கடல் நீங்களும் கிருவையே வடி மாறிக்கொண்ட இருக்கிறீர்கள் அது நல்ல கிருவை கெட்டருவ இல்ல திருடன் திருடன் தன்னுடைய மக்களிடத்திலே கருணை காட்டுறான் சொந்த கருணை காட்டுறான் அதுல கெட்ட கருள் கருணை ஏன் கெடுதலாக்கு தான் பாட்டுறான் ஏன் நல்ல அருள் ஞானம் அடையும் போட்டு கருணை செய்வது நல் அருள் கடலே போற்றேன் கடலை போன்று விசாரமாக இருக்கின்ற உங்களுடைய கருணைக்கு நமஸ்காரம் பழமே பனிந்தோருக்கும் பந்துவே உங்களுக்கு திருவடியைக்கு யார் வணங்குறாங்களோ அவனுக்கு சொந்தராயிரங்க அவ்வளவு பெரிய கருணை உங்களுக்கு இருக்குமாம் மூழ்கும் என்னை சம்சாரம் என்று சொல்லக்கூடிய சாகரம் சம்சார சாகரம் பிறப்பாகிய கடல் பிறவி கடல் நீந்து இறைவன் சேராதவிகடல் சொல்ற ஏன் கடல்னா கடல்ல அலைகள் ஓயர்களே இல்லை ராத்திரி போகல இருக்காது கொஞ்சம் ஓய்வுன்னா பாருங்களேன் சாமர்த்தியம் அப்படி போல பிறப்பு பிறப்பும் அதுகிட்டே இருக்கு ஓய்வு இல்லை கடவுள் சாகம் பௌமாம் ஈதி நுள் மூழ்கி என்னை அப்படிப்பட்டே பறந்து இறக்கக்கூடிய அலைகள் வீசிக் கொண்டு வந்த சமுதிரத்திலே மூழ்கிக் கொண்டு இருக்கேன் மூழ்கம் என்னை இனிய நற்கருணை கூர்ந்த சுகத்தே கொடுக்கக்கூடிய மேன்மை பொருந்திய கருணை திருவை மிகுதியா இருக்கின்ற கோதனின் திருஷ்டி நாவாய் கனியாதீரு கண் வைத்தாலும் வேண்டன காது காடும் பிணியாவையும் நல்ல பேரை தாள் பணி என்று பெயர் தனநீ அப்படின்னா அந்த பாரு பட்டதான் அந்த நோய்கிறது விஷம் பார்வையாது என் பட்டனா நோயெல்லாம் போயிடுச்சானே நீங்க பாருங்க அப்ப அவங்க அப்பா பார்த்தாராம் பின் யாவையும் போயிடுச்சு அதை நல்லபோய் தான் நூலார சீர் சொல்றார் அப்போ நீங்க ஏன் ஊருக்கு சேவை பண்ணிடுது நான் ஊருக்கு போறேன் அப்படின்னா சரி நல்லாயிடுச்சு என்ன கூட்டிட்டு போகணுமில்ல கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார் கூட்டிட்டு போனால் பல காரணமாக இருக்கு மீண்டும் கெட்டு போனேன் என்ன பண்ணுறது சரி ரெண்டாவது கூட்டிட்டு போனமுன்னா நண்டு ஓட தோசை ஆகும் ஏதாவது பெருகுபார் பண்ணுமா இல்லையா சேவை பண்ணும் அப்படின்னு கருத்தில் விட்டு போனாரான் அதனால அவர் நல்லபடி தானார் அப்படி போல பகவான் பந்தம் பௌவம் மூழ்கம் என்னை இனியனர் கருணை பொருந்த கோதியில் குற்றமில்லாத நின் திருட்டியாலே பார்வையாலே கொண்டு மேலேற்றி வைப்பாய் நாவாய் நாவாய் என்ன படகு அத்தகைய படகை கொண்டு நான் மூழ்கக்கூடிய சம்சாரத்தை மூழ்கக்கூடிய எண்ணெய் கரையேத்தனும் சொல்றேன் இப்படிப்பட்ட கோரிக்கையை குருமுன்னால சொல்லணுமா அப்படிங்கிறார் பறந்த தீவினையே யாகம் பவனனால் உத்தப்பட்டு கடந்திடா பவமே யாகம் காணவன் நீயினால் வெம்பி தொடர்ந்த வீதியினால் நீயே துணையன முடிஞ்சிட மரணமாதி முடிவரச் செய்து காப்பாக இவெக் சுடாவணி நாற்பத்தோராது பாட்டு சென்ற பாடல்களுக்கு முந்தி மூன்று வாடல்களில் அதாவது முப்பத்தாறு முப்பத்தி முப்பத்தெட்டில் குருவை அடைதலும் குருவின் இலக்கணும்னு சொல்லி முடித்தார் இப்போது சீடன் குரு சன்னிதியில் அடக்கத்தோடு வினவல் வேண்டும் என முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பது ஏதும் சொல்கிறார் அதில் மூன்று ரெண்டு வாடல்களில் பக்தியால் வணங்கி உத்தம குருவை பார்த்து சீடனுடைய கேள்வி முறையை பற்றி ஆரம்பிக்கிறார் முன்னரையாக அதன் பிறகு அடுத்த வாட்டில் நாதனின் சரணும் போற்றி நல்லொருட்கடலே போற்றி பாதமே பனிந்தோருக்கு பந்துவே போகமாம் பகவான் ஈதினில் மூங்கு நன்மை இனியனர் கருணை கூர்ந்த கோயிலின் ரெட்டினாவாய் கொண்டு மேறேற்றி வைப்பான் என்று முதல்ல கோரிக்கை அதன் பிறகு மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் படர்ந்த தீவினையேயாகும் பவனனால் வளர்த்தப்பட்டு படர்ந்த என்ன சொன்னால் முன் ஜென்மங்கள் இருந்து விசாரமாக சேர்ந்திருக்கின்ற பாககர்மங்கள் அந்த பாகர்மங்கள் சொல்லக்கூடிய பவனன் என்ன காற்று பவன சுத்தன் அனுமனுக்கு பேர் உண்டு என்ன பாய் பத்திரம் காற்று தொழில் உலர்த்தல் வேட்டிய காய ஓட்டமுன்னா வெயில் இல்லைனாலும் உளந்து போயும் உலர்த்தல் பெயரும் உலர்த்தப்பட்டு அந்த தீவி நெய்யான்னு சொல்லக்கூடிய காட்டினாலே உலர்த்தப்பட்டு கடஞ்சிடா பவமே யாகும் இந்த பிறகு இருக்க தாண்ட முடியாது சாமான்யம் இல்லை காண வண்ணியினால் விரும்பி அந்த காணம் காடு அக்னி காட்டு அக்னி அதனால் அதே நாள் வெம்பி வதங்கி தொடர்ந்த பீதியினால் அதன் காரணமாக பீதி பயம் துக்கம் எல்லாம் சேர்ந்து போச்சு எப்படி சேர்ந்தது சொன்னா ஜென்மாந்திரங்களை செஞ்ச பாவகர்ம்தான் அப்படி இருக்கின்ற பீதியினால் நீயே துணை என நம்பும் என்னை அத்தியான்மிக தெய்வம் சொல்லக்கூடிய முத்து துக்கம் இருக்கின்றனவே அதெல்லாம் போக்குறதுக்கு நீங்க தான் துணை வேறு கிடையாது என்றால் தனக்கு மேலான பலம் உள்ளவர்கள் தான் துணை செய்ய முடியும் சாமானிய மக்களும் துணைக்கு நிற்க முடியாது அதால் துணையும் துணை என நம்பும் என்னை நான் பூர்ணமாக நம்புகிறேன் சன்னாவை அடைந்திருக்கிறேன் முடிஞ்சிட மரண மாதிரி முடிவுரை செய்து காப்பாய் இது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது மரண மாதிரி மரணம் அடைகிறத மீண்டும் பிறக்கிறது தான் அப்புறம் சட்பாவிகாரம் அப்புறம் மரணம் அடைகிறது பிறக்கிறது இது முடிவே கிடையாது பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது பிறக்கிறது தான் அப்படின்ட்டு இவைக்கு ஒரு முடிவு இருக்கணும் என்று சொல்லவே முடிவு உரை செய்து காப்பாய் ஒரு எல்லையை வகுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்ன பிறக்கிறதாவது இறக்குறதாவது எதோ பிறந்தாச்சு ஏதோ ஒரு நாள் சாததான் போறேன் இடையில ஏதோ கிடைச்சது அனுப்பிடுச்சு அனுப்பிக்கிறத விட்டுட்டு என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி கிடக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க யாராய்ச்சியெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறாங்க அவங்க சொல்றது சொல்லு சொல்லுக்கும் அளவுதான் செய்யல அப்ப கட்டங்கள் வரும்போது தலைமாடுறாங்களே சிந்திக்கணும் இல்லை இந்த மாதிரி கஷ்டம் எதுக்கு வந்தது ஏன்னு வந்தது அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒன்றும் புரியறது இல்லை புரியாததுனால என்ன பண்ணுறாங்க அப்புறம் ஒரு முடிக்கும் வந்துடுறாங்க அது செத்தானது சுகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் செட்டாக சுகம் செத்து பண்ண சுகமாக அப்படி வீடு சுகம் இல்லையா செத்து முடிக்கு வந்துடுறாங்க அது அறியாமு ஏழிகள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சாமர்த்திய நித்தியால விவேகம் வேகத்தை ஒரு சமயத்தில் வழக்கில் நான் எனதுன்னு ஒரு பொருளே சொல்றமே இது முரணவான் சிந்தனை வரதில்லை அது வரும்போது விவேகம்னு பேரு ஒரு பொருளை சித்திக்குமா என் புத்தகம் எனது புறம்பாதான் இருக்கு புத்தகம் தானா இருக்க முடியுமா என் புசம் நான் புத்தகம்னாக்க என்ன அர்த்தம் புஸ்தகத்தை நானும் சொல்லாமா நானுங்கிறது தன்மை பொருள் எனதுங்கிறது உடமை பொருள் உடமை பொருள் ஒரு முறை சொல்லிட்டு ஒரு முறை நானும் சொன்ன அது என்ன அர்த்தம் ஏதாவது அர்த்தம் இருக்க என்னுடைய மேஜை நான் மேஜை அப்படிங்கிறேன் என் மேஜை பெருசா இருக்கு அப்புறம் சொல்லுவேன் உங்க நான் பெருசா இருக்கேன் நான் மேஜைங்கிறேன் பெருசா இருக்கேன் பொருந்தாதோ அப்படி போலதும் ஒரு நம்பரை சொல்லிட்டு ஒரு முறை அனுபவங்கிறேன் என் உடம்பு பருத்தது இழைத்தது அப்படிங்குறான் அப்ப நான் பருத்தே இளைச்சே அணுகிறேன் இது என்ன அர்த்தம் ஒரு உடம்புல ரெண்டு சித்திக்குமா உடனே பொருள் சண்டை பொருள் சித்திக்குமா அப்படின்னு சிந்திக்கும் போது விவேகம்னு பேரு அதுவரை விவேகம் கிடையாது ஒரு புரிய கட்டையன் என் உடம்பு ரொம்ப சின்னதா இருக்கு என் உடம்பு பெருசா போச்சு என் உடம்ப கருப்பா இருக்கப்பா என் உடம்பு முன்ன மாதிரி நல்லா நல்லா இருக்கு அப்ப என் உடம்ப வேற உடம்பு வேற இருக்கு அதே நான் கருப்பன் நான் செவ் பண்ண தனி பொருள் உலக பொருள் மாத்திரமா சொல்றான்னா அது எவ்வளோ அவிவேகம் இருக்கு பாருங்க அதுதான் அஞ்ஞானம்னு வேறு இதைத்தான் விசாரணை பண்ணணும்னு சொல்றது விசாரணை பண்ணும்போது அது விசாரணை சீக்கிரம் முடியுதான்னா அது அவை குறையும் முடியுது வாய்ஸ் அது இல்லை கூப்பிடு தரோம் கூப்பிடு தரம்னே ரொம்ப பேரும் வந்தாச்சுங்கிறார் அர்த்தம் அப்போ வேதந்தத்தில் ஒரு உண்மை பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போக வேண்டிய இருக்க முடியல எத்தனை காலம்தான் போதானவன் குருவினிடத்தில போய் சண்ணாவதி அடைந்த பிறகு இந்த பாவனை வருது இந்த பாவனை வந்தாதான் அத்வைதின் அத்வைத ஞானம் அடைவிட்டு தகுதி அர்த்தம் என்ன பாவன படர்ந்த தீவினையே யாகும் அனந்தங்கோடி ஜென்மங்கள்ல சம்பாதிச்ச தீவினை இருக்க பாவங்கள் அது காட்டுபோல் இருக்கு அந்த காட்டினால் வருத்தப்பட்டு கடஞ்சிடா பவமியாகும் காண அதனாலே அந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய பந்தம் இருக்கே அதை போக்குறதுக்காக காட்டாக்கினியாலே விரும்பிக் கொண்டிருக்கின்ற அதாவது வதங்கிக் கொண்டிருக்கின்ற தொடர்ந்த பீதியினால் அப்படி தொடர்ந்து வரக்கூடிய பயப்பு துக்கம் எதனால நீயே துணையென நம்பும் என்னை ஏ குருவே தாங்கள்தான் எனக்கு துணையாக இருக்க முடியும் அப்படி நம்பக்கூடிய என்னை முடிஞ்சிடா மரணமாகதி முடிவுறச் செய்து காப்பாய் எல்லையில் பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது இதே வேலைதான் எவனுக்கு பரமதி வேலை கொடுத்துறது தான் இவங்களுக்கு வேலை ரெண்டு பேரும் வேலை கொடுக்குறாங்க அவங்க அந்த வேலை வச்சுக்கிட்டாங்க முடிவெற இதுவரைக்கும் முடிவு செய்யும்படியாக எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிஷியன் போய் குருங்கிட்டே கேட்கணுமா என்பது கருத்து வாய்ப்போண்டே சொந்த கால நீதி போல் உலகம் நிறைப்ப ராய் பதவாம் பீதியை கடந்து மற்றோர் பீதியையும் கலப்பிப் போறாய் ஓதிய நீதி சேர்தம் ஒத்த மேலோர்கள் உண்டால் மீண்டும் குருவிடத்தில் கோரிக்கை இவர்கள் எப்படின்னு சொன்னான் சாதுவாய் பூன்றராகி சாந்தலாய் வசந்த கால நீதி போற குரு பெருமைப்படுத்தல் சாதுவாய் சத்து குணத்தை தீவிரமாக உடைவராயும் பூன்றராகி பரிபூர்ண ஸ்வரூபத்தை உணர்ந்தவராயும் சாந்தராய் மனதிலே எந்தவிதமான சஞ்சலம் இல்லாததாய் அத்தியான்மிகம் அதி பௌதீகம் அதி தெய்வம் சொல்லக்கூடிய முத்தாபங்கள் அற்ற வசந்தகால நீதி போல் வசந்த எப்படி சுகத்துக்கு எதுவாக இருக்கிறதோ ரொம்ப சுகரியமாயிருக்கின்றீர் அது மட்டும்தான் இட்டம் நிறைப்பவராய் அண்ணா உலகத்தில் உள்ளவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு ஞானி பயன்பெறானோம் சிலதான் கேட்பான் ஞானம் அடைஞ்சிட்டா இவங்க என்னையா லாபம் உலகத்துக்கு அப்படின்னு கேட்கறாங்க அணிஞ்சிடறாங்க லாபம் என்ன உலகத்துக்கு வேதாந்தூடாம சொல்ற அந்த கருத்தை ஞாபகப்படுத்திக்கணும் நூத்தி அறுபத்தி எட்டாவது பாட வேதாந்தூடாவணும் நம்பும் அதனால் சீடருக்கு முத்தி கிடையாது முதல் லாபம்ல சிசியன் நம்புறான் நான் நம்புகிறேன் நம்புறேன் அவனுக்கு முத்திக்கு வழி பண்ற உத்தேசம் இது முதல் பயன் எவன் பரிபாவமாக அடைவா உடைந்தவனா இருக்கிறானோ தண்ணியே முழுச்சேடா அடைகிறானோ அவன் முத்தி கொடுக்குறான் இரண்டாவது ஒன்னாச்ச அப்புறம் தெருவெறியா ஜீவன் முத்திரை நம்பும் அதனால் சீழருக்கு முத்தியும் அவன் கண் அவன் அன்போடு அன்போடு வழிபாடுவனே புண்ணிய உயர் பக்தருக்கு என்னது புண்ணியம் சேர்கள் அயால் அவண்ணியம் உண்டார் பக்தர்கள் இருக்காவில்ல ஒரு ஞானி என்ன எல்லாரும் சத்திரம் ஆகிறது இல்லை பக்தர்கள் ஆகிறாங்க என்ன பண்ணுறாங்க உணவு குடை உறைவிடம் மருந்துகள் இதெல்லாம் கொடுப்பாங்க தேவைக்கு அவருக்கு புண்ணியம் உண்டாரு அவர் மற்றவங்களுக்கு கொடுத்தா புண்ணியம் இல்லையான்னா மற்றவங்களுக்கு விட இவங்களுக்கு அதிகமான புண்ணியம் வரும் இவங்களுக்கு கொடுத்தா ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து தத்துவஞானி அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ஒரு மையம் அதிகம் கூடுதலாக கிடைக்கும் லாலு சீட்டு மாதிரி ஒரு ரூபா போட்டால் ஒரு கோடிக்கு முன்னாடி கிடைக்கிறது இல்லை அப்படி போல இங்கே குறைந்த சேவை பண்ணா கூட அதுகள் லாபம் உண்டு புண்ணியம் கிடைக்கிறது அதுகள் லாபம் உண்டு மூன்றாவது புனித அவன்குனித மரு சரிதமதி கேட்ட உதாசியனருக்கு புண்ணிய விருப்பம் உண்டாக புனித மரு சரிதமதி கேட்ட உதாசீனா இந்த மார்க்கு வராத எவோ அவசியமாக தான் அவர் சரித்திரத்தை படிக்கிறான் ஞானிகள் சரித்திரம் விஸ்வானந்தர் ரமணர் சேதத்திரம் எல்லாம் படிக்கிறோம் இல்லை அப்படி படிக்கும்போது அப்படியா இவ இதெல்லாம் அடையணும்னா பெரும் புண்ணியம் செஞ்சிடும் சொல்கிறாங்களா இப்போ நானும் புண்ணியம் செய்வோமே என்று உண்டாகணும் விருப்பம் புண்ணிய விருப்பம் அதனால இது லாபம் சாமானிய மக்களுக்கு புண்ணியம் உண்டாகிறது திடமாகுது பாவிகளுக்கு வழிையான்னு சொன்னா பாவிலக்கும் உண்ட அவன் வடிவினை கண்ணன் முதலான பாவிகளுக்கு விரிவும் உண்டாகினார் போறான் என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றது சைஷன் மாதிரி போய் பர கும்பிடுறான் அப்படியே பார்க்குறார் பாவன் நாசமடை அவனால் அந்த பையன் கண்ணூரிகள் அவருக்கு விரும்பினாக பல நாசம் அடையும் சொல்லப்படுது அதான் பிறந்த பழமெல்லாம் பரிபோனும் உறந்த ஞான விழிப்பட ஓடுவேன் அது ஒரு லாபம் உண்டு ஆனால் சிஷ்யனால் இருந்து சேவை பண்ணுவானே ஆனால் அவனுக்கு முத்தி அஞ்சு ஜமத்தில் கிடைக்கும் இன்னொன்று சொன்னாவில் அறு ஜமத்தில் ஒன்று ரெண்டு ஜன்மத்தில் அடையணும் அப்புறம் பக்தர்கள இருப்பார்கள் புண்ணியம் போடுது அவங்களுக்கு நிறைய புண்ணியம் மூன்றாவது உதாசீனர்கள் அவர்கள் சரித்திரம் கேட்கறதுனாலேயோ படிக்கிறதுனால மனசானது நாம் புண்ணியம் செய்வோம் ஆசை உண்டாகும் நான் பாவைகளுக்கு அதாவது அந்த பெரிய மகான்கள் தரிசனம் பண்ண நமக்கு நீங்க சசிவன் சசிவன் மாதிரி போற பாவைகள் இருக்காங்களே பாவத்தை நீக்கிறார் ஆக இத்தகைய லாபம் நாலு பேர்களுக்கு லாபம் உண்டு என்று சொல்லப்படுது ஆகவே இத்தகைய லாபம் ஞானியனால உண்டு அது வந்து அடுத்த பாட்டு தொடரும் முத்த நாள் தற்காதியா முத்தன உபதேசம் அப்படின்னு அடுத்த பாட்டு தொடர்பு அது அவ்வளவு ஆகவே உலகருக்கு இட்டம் நிறைப்பவராய் அதான் உலக மக்களாக இருக்கிறவர்கள் நாலு விதமாக பிரித்து அவர் இட்ட சித்திகள் பகவான் சிந்து சம்சாரமாகிய சமுதிரம் சிந்தனம் பீதியை கடந்து இந்த சம்சார சமுதிரமாகிய இருக்கக்கூடிய பயங்களை எல்லாம் தாண்டி மற்றோர் வீதியையும் கடப்பி போறாய் அவர் மட்டும் தான் தன்னை வந்து அண்ட அண்ணின சரணாகிரி அடைந்தவர்கள் பீதியையும் போக்கிறார் மற்றோர் தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை யார் நம்புகிறார்களோ அவர்கள் வீதியையும் பயத்தையும் சம்சார பயத்தையும் போக்கிறார் மற்றொரு வீதியையும் கலப்பிப்போராய் தாண்டச் செய்பவராய் ஓதிய நீதி சேர்தம் ஒத்த மேலோர்கள் உண்டான் அப்படிப்பட்ட சாஸ்திரம் சொல்லப்பட்ட நீதிகள் இருக்கின்றன அவர் பொருந்திருக்கின்ற தம் ஒத்தோர் தம் ஒத்த தம்மை உண்டான் அப்படி போல இந்த நீதியை கடைபிடித்த இன்னும் மற்ற மகான்களும் சில பேர் இருக்கலாம் ஆகவே அத்தகைய மகான்களை நீங்க ஒன்று என்னை ஏற்றுக்கொண்டு இவனுடைய பீதியை போக்க வேண்டும் என்று சரணாகதியின் கோரிக்கை விடுக்கிறோம் கருதிய சூரியன் வெங் கதிரினால் எரிக்கப்பட்ட தரணியை எந்த தன்கதேற்கொண்டு காக்கும் பரிசு போர் பற்றினோரின் பவத்துல நினைத்துக்கொண்டிருக்கின்ற சூரிய வெப்பம் இருக்கு வெண்கதிரி நாள் வெப்ப கிரகணிக்கப்பட்ட தரணியை எல்லாம் சூடிய இந்த உலகத்தை அது கத்திரி நாள் இப்பலாம் கத்திரி தெரியாம போச்சு மழை பெஞ்சதுனால இப்போ கத்திரிக்காலம் அதையும் உஷ்ணகாலம் வைப்போம் அடிப்பட்ட தரணியை உலகத்தை இந்துதானே என்று சூரிய சந்திரனுக்கு ஒரு பேரு இந்துதானே தன்கதிரேடு கொண்டு காக்கும் குளிர்ச்சி பொருந்திய கிரகங்களை கொண்டு சந்தோஷப்படுத்து ராத்திரியில் சந்திர பகவான் வந்து குளிர்ச்சி பண்ணார் பரிசு போல் இந்த பிரகாரம் போல பற்றினோரின் பவத்தையர் தீர்க்கும் சக்தி சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியர் வெப்பத்தின் போல சம்சார சாகரம் எப்பத்திலிருந்து விடுபட்டு வந்து தண்ணாக அடைந்த என் போன்றவலை சந்திரனைப் போல குளிர்ச்ச புகை கொண்ட கதல்களை கொடுப்பது போல உம்முடைய இனிய உபதேசங்கள் மூலமாக நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் சொல்வீத்தான மேலோர் சுபாவமேயாகும் என்றும் உண்மை ஸ்வரூபத்தை அறிந்தவராக இருக்கின்ற ஞானிகள் தினஞானிகள் சுபாவமாகும் அல்லவா எப்படி சந்திரனானவர் அவர் கும்பிட்டாலும் சரி திட்டினாலும் சரி பூஜை பண்ணாலும் பார்க்காவிட்டாலும் சரி அவர் குளிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படி போத தன்னை தனாக இழந்தவர்கள் அவர்களுக்கு இந்த தத்துவ ஞான அடையறதுக்கு முயற்சி செய்து அபியாசம் பண்ணாலே போதும் அவங்க அவர்கள் பணம் சரி கொடுக்கா விட்டாலும் சரி அவர்கள் பாராட்டினாலும் பாராட்டினாலும் சரி அவர்களுக்கு ஞான மாதத்தை தீர்மானம் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அவங்க அதனால அப்படிப்பட்ட சுபாவம் உங்களைப் போல இருக்கிற பெருவர்களுக்கு தான் உண்டு மத்தவர்கள் கிடையாது லௌகீக காரியங்களுக்கு பிரிதுபாரை எதிர்பார்த்தே செய்வாங்க இந்த ஞான மாதத்தை பிரதுபா எதிர்பார்க்கறதில்லை ஏன் எதிர்பார்க்கறது இல்லைன்னு சொன்னால் கர்மத்துக்கு தான் நமக்கு கிடைக்கும்போது நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு அப்படி இருக்கிறதுனால எதை கடைக்கே போகிறோம்னு அந்த ஞானிகள் திருப்தி அடைகிறாங்க இந்த லௌகிகத்தில் எதிர்பார்ப்புண்டு இந்த குருமார்கள் நம்ம எதிர்காலம் வேண்டுமே மனைமக்கள் இருக்காங்களே என்று எதிர்பார்க்குறாங்க அங்கே எதுவுமே கிடையாது அதனால் அவர் எதிர்பார்க்கறது இல்லை ரெண்டாவது இது கடைசி நிலை உள்ள ஆத்மஸ்வரூப ஞானத்தை கொடுக்கறதுனால இதற்கு மிஞ்சின் அது ஒன்றுமே இல்லை என் நிலையில அவர்கள் திருப்பி அடைகிறார்கள் ஆனால் எதிர்பார்ப்பு கிடையாது இந்த வகையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறார்கள் அதான் இதில் சொல்றார்கள் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மையனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முத்தி நல்கொண்டு உதவி கோர் உதவிய நாயேன் செய்யுமாறொன்றும் காணின் திருவடி போற்றி போற்றுகின்றார் ஒன்னுபாடு செய்ய முடியல அதன் ஆமஸ்காரம் மட்டும் செய்யறேன் தேசிய மகிழ்ந்து நோக்கி கிட்டவா வன உறுத்தி கிருவியோட அருளி செய்வார் தடைகள் மூலம் தொடராமல் சொல்லுவ ஞான நித்தனா இருக்கின் நீதே நீ செய்ய உதவியாம் என்ன அஞ்ஞான சத்திய விருதை சொல்லக்கூடிய தடைகள் இல்லாமல் தலைஞானே இருந்தா எனக்கு உதவிங்கிறார் எனக்கு தத்துஞ்சு கொடுத்துட்டேன் பத்து லட்ச ரூபாய் கொண்டா மடமெல்லாம் விருத்தி பண்ணணும் மடல்ல ரொம்ப சீனமா இருக்கு அப்படி கேட்கறது இல்லை பத்து லட்சம் ஏழையாருந்தே சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டா அப்படிங்கிறது அப்படி கேட்கல தடைகள் தொடராமல் இருக்க நீதியே நீச்சியம் உதவியானுங்கள் இதுதான் முக்கியம் அஞ்ஞான சந்தை பிரதமர் தான் இருக்கக்கூடாது இடஞ்சானியா இருந்தால் போதம்பானக்கு அதான் அவர் ஏன் அப்படி சொன்ன அவர் எப்படி வேறு பழைக்கிறது இது சைரியம் பழைக்கிறது பிரார்த்தம் இருக்கு இல்லை அது கொடுக்குது என்ன ஞானம் பிராரத முக்கியத்துவம் ஜீனி முயற்சி இல்லை இல்லை இந்த நிச்சயம்தான் ஞானம் அடைந்த பேக்கு அதனாலதான் சொருபயத்தான மேலோ சுபாவமே யாது மன்றோ அப்படின்னு இது சுபாவமாக இருக்கிறதுனால நடக்குது என்ன சந்திர பலன் எதிர்பார்க்காமல் குடிசையாக அப்படி போல ஞானிகளும் சிஷ்யர்களுக்கு பிரதிபாலம் கருதாமல் சொல்லையல்லும் சரணாய்க்கானேன் யாதுமே ஏதுவன்றி எய்தினோர் தம்மை காக்கும் நீதிதான் தம்மத்தோர்க்கு நித்தமும் நிறைந்ததென்றோ ஆதலால் அருளால் என்னை பொறுப்பே அதனே என் தலைவரே உண்மை அல்லால் தேவரிதை அல்லாமல் நான் ஏதும் சரணாய்க் காணேன் மற்றொரு குருமூர்த்தியை நான் சரணாக அடையவில்லை என தெரியவில்லை யாதுமே ஏதுவன்றி எய்தினோர் தம்மை காக்கும் யாதுமே ஏதுவன்றி எந்தவிதமான காரணம் இல்லாமல் தம்மை சரணாகி அடைந்தவர்களை காக்கக்கூடிய நீதிதான் தம்முத்தோர்க்கு நித்தமும் நிறைந்ததன்றும் அந்த முறைதான உண்மை போன்ற ஞானிகளுக்கு சுபாசித்தமா இருக்கிறது நாள்தோறும் செயல்படுது அல்லவா ஆதரவு இருக்கிறதுனாலே அருளால் என்னை ஆளுவது உன் பொறுப்பே நீங்கள் கிருவி என்னை அடிமை கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் அதேதான் சொன்னது கேட்க ஆனாலும் சுவாமி கருணையினாலே என் நீரணை ஆழலாம் என்னது கருணையா நீர்ணை ஆறலாம் அப்படிங்கிறார் அப்பதான் அடங்கிய அவிருத்தியான அறிந்தவன் சிறந்த மன்னன் குழவையின் கொள்கையை போல குடம்பையர் குடம்பயர் புலுமுன்னோதும் குழவியின் கொள்கையை போல குடம்பையின் புலும் உண்ணோதும் அப்புறம் தொடங்கிய குருமே மறுவமேண்டி உடம்பினால் உபதேசம் ஓதுவார் என்பிள் என்னை ஆளுவது பொறுப்பு நீங்க எப்படி சொன்னால் கேட்க தயார் இது உத்தம அதிகாரிக்கும் லட்சணம் கொஞ்சம் வந்துடும் என்ன வந்த வேலைதான் வாங்கற ஒண்ணுமே காண ஒரு அப்படியே அப்படி மந்த மந்த அப்படித்தான் உடல் குயிர் போல் ஊசி நுழுத்து வீடு தீப்புலி பாம்பின் வீழ் வார்க்கம் சுடல் துடை நும் வாழைக்காக வேதி மல்களத்திற்காக ஒளி வந்தா ஒரு பாட்டு உடல் குயிர் ஊசி நுழுத்து உடற்குயிர் கட்கிமை போல் உடற்கு கடற்கர் எப்படி இருப்பாங்க உடற்கு உயிர் போல் சரீரத்துக்கு உயிர் எப்படி இருக்கு பிரிஞ்சாக செயலும் செயலில் குரு உயிர் இது உடம்பு எங்கே உயிர் போகுது உடம்பு இருக்கும் கட்கிம்மை போல் கண்ணு எப்படி கண்ணுக்கு இம்மை காப்போ காக்குதோ அப்படி போல குரு வைப்போம் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கற்கிமை போல் ஊசி உளத்து ஊசி போற வழியில் பின்னால் இருக்க கோக்கப்பட்ட நூல் போய்கிட்டே இருக்கும் அப்படி போல குரு எப்படி போறாலும் அப்படி இருக்க பின்னால் தொடர வேண்டியதுதான் சுதந்திரம் கிடையாது அந்த நூலுக்கு அது மட்டுமா சுடற் சுடிமம் இல்லை உடற் கற்கிழமை போசி உளத்து தீ புலி பாம்பை வீழ்வா இருக்காமல் உடனே போய் நிறுவனம் சாவு அப்படின்னா சரி சாக வேண்டியதுதான் இவர்கிட்ட வந்து சேர்த்து கொல்ல போகிறாரு ஐயா அவரு அப்படியே போய் என்னை குரு சேர் தீ புளி பொய்யே புலி பிடிச்சிட்டு வா அப்படின்னா நான் பிடிச்சா புளி வருமா சரி சொல்றாரு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறார் விவேகானந்தரு சோதன மருக்கா சொன்னாராம் ராமகிருஷ்ணர் இப்ப புலி பால் பண்ணா அப்படின்னாரான் சரிண்ணா நான் கொண்டு வரோம் பாத்திரம் எடுத்து போனாராம் காட்டுக்கு போனால் எந்த புள்ளியும் காணான் அது ஒரு புள்ளி வந்துக்கிட்டு வந்தது தான் அது பெண் புள்ளியா ஆண் புள்ளியா ஒன்று கண்டுபிடிக்கணுமே அப்படியே உத்து பார்த்தாரன் அதுவும் உத்து பார்த்தான் ரெண்டு பேர் கண்ணுக்குள்ளே கண்ணுலேயே பேசிக்கிறாங்களே அது ஊற்றி பார்த்து ஊற்றி பார்க்குறாங்க ஒத்து பார்த்த உடனே அப்படி மெல்ல போனாராம் முன்னால் அதை பார்த்துதான் இது என்னடாது இது நம்மளோட பெரிய மருமா இருக்கும் பொருளுக்கு இது நம்ம பிடிக்க வருதுன்னு அது ஓடி போச்சான் புள்ளியே கேட்டால் மனதை அனுப்பா ஒளியே போயிடுவான் இல்லைன்னு அடிச்சிடும் நின்று ஊற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன அரசான் ரெண்டு கண்ணு தொடர்ந்து ஏற்பட்டு போச்சு இந்த பார்வையில் இது மிஞ்சின பார்வையாக இருச்சு அது குறஞ்சி போச்சு புளி பார்வை குறஞ்சி போச்சு அப்புறம் பயப்பட்டு ஒளியே போச்சான் அப்புறம் பார்த்தேன் புள்ளி கடைக்கில வந்துட்டார் சங்கலைப்பட்டு கோருமாரி சொன்னான் ஒரு புள்ளி தான் வந்தது அது பெண் புள்ளி ஆண் புள்ளி தான் தெரியல உத்தி பாயிருந்து அது ஒளிப்பச்சு நீ என்ன பண்ணுறது என்ன அப்போதான் சொன்னார அப்பா புலிப்பால் நான் என்ன பண்ணுறேன் நீ குருஜி சேர்ந்து ஒத்துவாதே இல்லையா சோதனை பண்ண அதுதான் சொன்னேன் சொன்ன உடனே போனேன் முடியல ஒத்துக்கிட்டே அது போதும் நீமே போகாதேன்னு கொண்டு வர இல்லையோ செயல்படுத்தணுங்கிற கருத்து செய்யணுங்கிற கருத்து அவளியோ இது நடக்கணும் நடக்காது பிரச்சனை நமக்கு வேண்டாம் நடந்தால் நடக்காட்ட போகட்டும் அப்படின்னு ஐயப்பன் கதை வரலையா ஐயப்பாவுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த சித்த சின்ன சின்னம்மா மகனுக்கு தலை இவளுக்கே தலையிலையா தலையில் வந்துச்சு வந்துச்சு நான் வைத்தர் எல்லாம் புளிப்பால் கொண்டு வந்தா தான் நல்லா சொல்கிறே ஏன் கொள்ளுறதுக்காக ஐயப்படை இப்போ காட்டுக்கு போய் கொண்டான் அந்த ராஜா ஒத்துக்கலை சின்னா நம்ம மகன் நல்லவனாக இருக்கான் தெய்வாம்சம் பொறுமன் நமக்கு அசைவு சொல்லி கொ கரைச்சி கொழந்தை காட்டு போனா திரும்பி வரதா போனான் அப்படின்னு கவலைப்படி கருந்தான் இந்த பொம்பளை விட மாட்டேங்கிறேன் காட்டுல கரைச்ச பையன் இவனுக்கு எவ்வளவு படத்துக்கு வருது அதுக்காக ஐயப்பன் சேர்த்ததுல பாக்கலாம் வேஷம் போட்டான் ராஜவேஜ்ன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இது முடியாது சொல்றாங்க அவங்க சேர்ந்து அம்மா அப்ப சேர்ந்து படம் தான் லஞ்சம் தான் புளிப்பால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் அப்புறம் புளிப்பால் கொண்டு வரத்துக்கு வேறவனை அனுப்புறதா பையனை அனுப்புறதா அது அவனை அனுப்பணும் அவன் தான் கொண்டு போடுவான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான் இது என்ன ஏன் அர்த்தம் அவன் ரொம்ப காலப்படுறாரு இந்த பக்கம் பொண்டாடி பயிற்சி ஆகறதா அந்த பக்கம் மகன் பக்கத்தான் அனுக்காவில் மாற்றாரு அப்புறம் சொன்னார் அப்போ நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னான் அப்படி போனாக்கா முடியுமா நானே போயிட்டு வர்றேன் நீங்களே கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னார் அப்பதான் சரி ஜெய்வாம்ச குழந்தை இதை கொண்டுதான் கொண்டு வரலாம் போல இருக்கு இன்னும் போயிட்டான்னு சொன்னார் அப்ப என்ன அதான் புளியை புளிய புளியை உட்காந்து கொண்டு வந்தார் கருதுக பால் அப்படின்ட்டாரு அப்புறம் தான் பயலிட்டாங்க அப்புறம் அந்த அம்மா உண்மை சொல்லி நான் எனக்கு தலைவ இல்ல ஒண்ணுமில்ல என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டார் புளி மேலேயும் உட்காந்து என்ன பண்றது உட்காந்து வந்த குதிரை போற கல்லுங்க ஓடுறாங்க அதுக்காக சொல்றது அச்சு சொல்ற அத தீ புளி பாம்பு நேர் அந்த பாம்பு நாங்க அப்படின்னு பிடிச்சு கண்டுதான் ஐயோ கழிச்சிருமே என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டவனா உத்தம அதிகாரி இல்லை அதிகாரி தான் கீழ்ப்பட்ட கேள் தான் என்னடா இந்த சாமி கிட்ட வந்து வம்பா போச்சு பாம்பத பிடிக்க வேண்டிய நடக்கிற காரியமா நடக்குதா இல்லையே பிடிக்க வேண்டியிருந்தா அப்புறம் பாம்பு பிடிக்கும்போது ஓடி போச்சு என்ன அது ஓடி படிச்சா என்ன பண்ணதுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் பிடிக்காத பிடிக்க வேண்டியிருந்தா அந்த வளையனங்க இருக்காங்கல்ல அந்த பக்கம் கோயில் பக்கம் இருக்காங்க அதான் மீன் பிடிக்கிறவங்களா வளையன் பேர் அவங்களுக்கு ஆ பாம்ப நல்லா கயிறு ஒரு பையன் சின்ன பையன் ஏட்டு இருக்கு பாம்பா கழுத்தில் பிடிச்சிட்டு ஆட்டுறா அப்படியே ஆற்ற அவ்வளுக்கு எட்டு வயசு கழுத்தம் சுடற் அப்புறம் சுடற் வாழைக்காக வேதி அது நல்ல தீய எரிஞ்சாலும் கூட வாழை மட்டும் போட்டா எரியுமா ஏழைக்காக அப்படி போல வேதி மக்களத்திற்கு ஆகாவாரு வேதி என்ன பரிசு வேதி இருக்கு இரும்பத்தான் பொண்ணாக்கொள்ளிய மண்ணு பொண்ணாக்காது அது போல அறிவிலாளர்களுக்கு இந்த ஞான மார்க்கம் பிடிக்காதுங்கிற அதிகாரத்தன்மை இருக்கணும் தீவிரமா இருந்தா மந்த மாதிரி இருக்கணும் இவங்க இருக்கிறாங்களே அதிகாரத்தன் இல்லாதவர்கள் அவர் வாழமட்டை மாதிரியும் மண்ணு மாதிரியும் வச்சார் அப்படிங்கிறார் இவர்கள் எடுக்கல ஒரு பாட்டு ஆகவே சிசர்களுடைய நிலை இப்படியெல்லாம் இருக்குங்கிற மனப்பரிபாலம் தான் காரணம் அந்த கால சுத்தம் தீவிரமான பக்தி கல்சிப்பிறவாக இருக்கணும் அப்போ தான் அந்த புத்தியெல்லாம் கொடுக்கும் இல்லைன்னு சொன்னாக்கா இது ஓகே கொடுக்கும் அதை கொஞ்சம் ஆச்சரியம் சொன்னபடி கேட்பாங்க அப்படிங்கிற கருத்து இவர்கள் நித்தமும் நிறைந்ததன்றோ ஆதலால் அருளால் என்னை ஆளுவதுன்னு பொறுப்பேன் பிரமகின் பானுபூதி பெற்றதா சேதமாகி நிருமலமாகி தூய்தாய் நின்முக கலசன் என்று வருவதா சுகமே செய்யும் வாக்கிய சுதையினாலே எதும்ப வேணே நனைப்பாய் அதாவது மீண்டும் குருவினுடைய இயல்பை சொல்லி உங்களுடைய ஆதரவு எனக்கு போனா வேண்டும் கேட்கிறேன் பிரம்ம இன்பானுபூதி பிரம்மத்தின் பிரம்மத்தை தெரிந்த பிறகு அந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்துக்கு இருக்கின்ற அனுபவத்தின் அனுபவடைய பெற்ற தாங்கள் பெற்றதால் பெற்ற காலத்தினால சீதமாகி உங்களுக்கு பரிபூர்ண அமைதி இருக்கிறது மனசுக்கு பிரம்மா ஞானம் பெற்றாக்க மனது பூர்ண அமைதி அடைஞ்சிடும் சேதமாகி நிர்மலமாகி மலதோஷம் மலமிச்சம் ஆவரணம் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் இல்லாமல் இருக்கின்ற தங்கள் தூவிதாய் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நின்முக கலசம் என்று தேவரேருடைய முகமாகிய கலசம் பாத்திரம் அதிலிருந்து வருவதாய் வெளிப்படுகிறது மம் முதலான உபதசாதிகள் அது எப்படி சுதை அமிர்தம் வாக்கியம் சொல்லக்கூடிய அமிர்தத்தினாலே விரிபவ காணத்தீயால் விசாரமாக இருக்கின்ற காட்டாக்களால் வெந்து கொண்டிருக்கின்ற விரும்பிய தைக்கப்பட்ட எனை நனைப்பாய் அடியணை நனையச் செய்வீர்கள் அந்த அமிர்தத்தினாலே உதேசமாகிய அமிர்த வாக்கியங்களினாலே துக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வெப்பத்தை நீங்கள் நனைய செய்து எப்பத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி குருநாதருடைய பெருமையை இதன் மூலமாக வெளிப்படுத்தினார் ஆகவே அந்த குருடைய நிலை சிஸ்வர்களுடைய துக்கத்தை போகக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் என்பதை இந்த பாட்டில் காட்டலாம் கண் பார்வைக்கு கோதிலாபா கோயில் பார்த்திரரே யாகே குமரன் ரொப்பப்பட்டோர் ஏதனில் பாக்கியத்தை எய்தினோராய் கேதமாம் யாவும் விட்டு கேவலாராவன்றே விவேக சோடாமணியிலே சிஷ்யன் குருவை அடைந்து தரணாக அடைந்து அவர் குருவை நோக்கி சொல்ல மாதிரி இந்த பாடல்கள் அதில் நாற்பத்தி ஏழாம் பாட்டு வரைக்கும் இது வருது முப்பத்தொம்பிருந்து ஆகவே குருவானவர் தன்னை எப்படியும் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் நான் பக்குவையாக இல்லை நான் இல்ல வேண்டாம் கூட பக்குவம் செய்யணும் உங்களுக்கு இது ஒரு பெரிசல் இல்லை என்னை நீங்கள் ஆதரித்து யோஜா செய்ய வேண்டும் என்று இப்படி பலவாராக கேட்காத பாட்டில் அமைச்சிருக்கார் அதுல ஒரு பாட்டு நாற்பத்தொறாவது பாட்டு நாதனின் கடாட்ச திட்டி நாளிலும் கண் பார்வைக்கு கோதில் பாத்திரரே ஆகி குபரன் என்று ஒப்பப்பட்டோர் நாத தலைவர் கடாட்சி கடைக்கன் பார்வை நாடிலும் கண் பார்வைக்கு அப்படி பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வைக்கு கோதியில் பாத்திரரேயாகி குற்றமில்லாத பாத்திர அதிகாரிகளாகி குமரன் என்று ஒப்பப்பட்டோர் அவர் சிஷியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாகிறார்கள் ஏதனில் பாக்கியத்தை இங்கனே எய்தினோர்கா எங்கே எய்தினோராய் அடுத்து குற்றமில்லாத இத்தகைய ஒரு பாகியத்தை அடைந்த சீடர்கள் யாருக்காமல் அவர்கள் கேவலம் யாவும் விட்டு கேவலர் ஆவர் என்றோ கேதம்னா துக்கம் சேர்த்து போனால் கேத விசாரிக்கு போகலான்னு சொல்லலாம் துக்கம்தான் துக்கம் யாவும் விட்டு சர்வதுக்கிவர்த்தியின் பேர் கேவலர் ஆவர் பரமானந்த பிராப்தியாகிய முத்திரை அடைவார்கள் ஆகவே இப்படி தெருக்கண் பார்வை கடைக்கன் பார்வை கிடைச்சா போதும் அப்படி படுமையானால் அவர்கள் சர்வது பரமானந்த பிராப்தியாகிய முத்திரை அடைய முடியும் என்பதை எந்த சித்தியன் குருவை நோக்கி சொல்வதாக இந்த பாட்டை அமைச்சிருக்கார் இப்பவ சிந்துதன்னை எவ்விதம் யான் சு கடப்பேன் எப்படி இங்கு பாவம் இப்படி இங்கு உபாயம் ஏதுதான் கதிதான் கதியனக்காம் இப்படி என்று இவற்றை எவ்வளவும் உணர்கிறேன் யான் அப்பணி இந்த வரந்தைக அறந்தை தீர்த்தென்னை யாழ்வாய் இப்பவா சிந்துதன்னை சம்சார சாகரத்தை எவ்விதம் யான் கடப்பேன் எந்த பிரகாரம் தாண்ட முடியும் எப்படி இங்கு உபாயம் அதற்கு உபாயம் படகு முதலான சாதனங்கள் எதாவது இருக்க எதுதான் எதி நான் செல்லக்கூடிய ஒரு வழிதான் எப்படி இருக்கிறது எனக்காம் இப்படி என்று இவற்றை இந்த பிரகாரம் இந்த முறைமையை எவ்வளவு உணர் இளையன் யான் நான் எப்படி இருக்கேன் தெரிந்து கொள்ள தெரியாதான் இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு வழி தெரியவில்லை இப்படி இருக்கின்ற என்னை அப்பனே ஏ குருநாதரே அருளால் உங்களுடைய கிருபையினால்தான் செய்யணும் ஏனென்றால் பெருபாலம் செய்யக்கூடிய அளவில் இடத்துல கிடையாது அதனால் இந்த அறந்தே தீர்ந்து அறந்தினால் துக்கம்தான் தீர்த்து என்னை ஆள்வாய் அதனால் துக்கத்திலிருந்து விடுபட செய்து செய்வதற்கு என்னை அடிமை கொள்வாய் அப்படி செய்யலன்னு சொன்னால் எனக்கு அந்த வழி தெரியல ஒன்று சனால் இளைஞது தான் தெரிய முடிய வேறு சம்சார சாரத்தை தாண்டதுக்கு எனக்கு தெரியாது அது என்ன உபாயம்னு தெரியாது ஆகவே இந்த இவ்வளவு மூடத்தனமாக இருக்கின்ற எண்ணி எப்படியாவது துக்கத்திலிருந்து விடுபட செய்ய வேண்டும் என்று இது சரணி லட்சணம் வேதான் சொல்லாம சொல்ல நானாரிபோமெனக்கு வந்தவாறு கொள் நசிப்பதைவரால் என வாய்ந்தரம் கொண்டேயி ஆனாதனற் அறிவடக்கம் சபை முதலாம் குணமுடைச்சற்குருவை அடைந்த எதிர்மன் ஊனார பணிந்தெழும் நண்பார்கரங்கள் குவித்தே உறவழுத்து உறவழுத்து தானாமே திறத்தால் என உணவல் விதி ஒத்துவசன் உத்தவமான்றே அப்படிங்கிறான் அவன் போகும்போ நானா பாவன் எனக்கும் அந்தவாறேன் கோல் நசிப்பது எவரா என ஆய்ந்து இப்படி ஆராய்ச்சியின்னு போறான் ஒண்ணு புரியலையா சிஷ்யர்கள் எல்லாம் அஞ்ஞான காலத்தில் மூலிகை இருக்கிற காலம் ஒன்றும் தெரியாது ஆனால் துக்கம் மட்டும் தெரியுது துக்கம் போறதுக்கு வழி என்னான்னா ஒரு சர்க்குலி அடைந்தா போகுங்கிற